வணக்கம் ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நமது நாட்டின் தற்போதைய நிதி மற்றும் கார்ப்பரேட் துறை அமைச்சராக இருப்பவர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டு இந்திய அரசியலமைப்பில் நிதிநிலை அறிக்கை பற்றி சரத்து நூத்தி குறிப்பிட்டுள்ளது மூன்று முப்பதாவது நாகோலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோடைகால இனிவேசன் நிகழ்வில் பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளவர் இளவேனி வாலறிவன் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று செல்சியா கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் 2. ஜூலை 22 இரண்டு ஆண்டு அன்று நிகழ்ந்த பூமியின் மொத்த சூரிய கிரகணமும் எந்த பகுதியில் காணப்பட்டது மூன்று பத்தொன்பது ஆண்டு பருவத்திற்கான எந்த பயிருக்கான குறைந்தபட்ச ஆதரவை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி